அந்த சிலந்தையும் அந்த யானையும் டவம் கிடந்ததனால பிறகு மூலவே ஆரரி உடைய உயிர் போல நிறுத்து அது என்ன பண்ணிச்சா யானை போய் நிறையா காவேரியில் தண்ணி எடுத்து வந்து பூ எடுத்து வந்து அருமையாக நீர் விட்டு பிறகு பூவையும் சூட்டி வழிபாடு இந்த இது பார்த்தது நம்ம சிலந்தி என்ன பார்த்தேன்னா இந்த மத்தியான நிறத்தில் வெயிலடிக்குதுன்னு சொல்லிட்டு தன் வாயினால் அந்த நூலாக அழித்து அப்படியே மேனியே கொஞ்சம் மறைச்சுது கொஞ்சம் நிழல் போடட்டும்னு சொல்லி இந்த யானை வந்து பார்க்கும் போது இது என்னது வாய்நாள் பாருங்க அதுக்கு சிலந்து என்று தெரிந்து அது வாயினால் தான் நூல் அளித்தது என்று தெரிந்து அது வாயிலிருந்து வர்றது எச்சி அல்ல அதிக மேல அப்படி கட்டும் போது மேல எச்சி பெற்று இருக்குது சிவ சிவ என்று சொல்லிட்டு தன் அப்படியே சொல்லட்டு என்ன அந்த நூல் எவ்வளவு வரும்னு அது யானைக்கு சிவமா அப்படி எப்படி சுத்திச்சுன்னா சுத்திப்படும் மீண்டும் சிலந்து வந்தது வெயில் இருக்கு என்பே திரும்ப வந்தது பார்த்தது யானை கோந்துட்டது என்னைக்கு இந்த சிலந்தி இருக்கு அன்னைக்கு வந்து பார்த்து கவிச்சுட்டு மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் இந்த சிலந்தி கட்டுறதுக்கு முன்னாடி நின்றுட்டே இருந்தது இது அது யானை தான் அழிச்சதுன்னு தெரியாது அதனால என்ன பண்ண தானே வழக்கம் போல அந்த அந்த அந்த மாதிரி இழைச்ச உடனே இது கிளம்பி இருக்கும் போது அந்த யானை வந்து அழிச்சது ஆஹா நம்ம கூட்ட தினமும் யானை அழிச்சிருக்கு சொல்லிட்டு பார்த்தது இது என்ன செய்யலாம் பெரிய யானையோ பெருசு இது வந்து உருவா சின்னது திருவள்ளுவர் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்ச அணி அண்ணாருடைய சின்ன சிஞ்சமில்ல யானை பெருசுதான் துதிக்க எல்லாம் அறிஞ்சது சின்னது செலஞ்சிதான் பறக்கும் அது சும்மா அப்படி அதனுடைய அந்த துதிக்கிய பட்டாலே குளோஸ் ஆகிடும் முடிஞ்சிடும் என்ன பண்ணி இந்த துதிக்கடி இது யானை என்ன பண்ணுறது வெளியில இருந்து செம்மையா தாக்கிடும் இது உள்ள கோயில் வேலை செய்யுது ஒண்ணும் செய்ய முடியல கடியா கடி சரியான கடு உடனே அந்த யானை பகுதியில் இருந்த கல்லு பாருங்க அது உள்ளது சாவிட்டும்னு படான்னு அடிச்சது இல்ல உள்ளதுன்னு சேர்த்து இதுவும் சேர்த்து அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டுங்க இந்த செலந்தி வீடு பெயர் அடைந்தது யானை யானை வீடு பெயர் அடைந்தது எப்படி யானை வீடு பெயர் அடையுமா அந்த மலர்னால இந்த சில நினைச்சது வெயில் படாமல் இது என்ன பண்ணுச்சுன்னா ஆகவே நாம இழைச்ச அந்த இத அடிக்கல்ல விட்டுடுது என்று சொல்லிட்டு அந்த நினைவோடு இருந்தது இன்னைக்குமே எனக்கு இந்த உயிர் நம்ம உடம்ப விட்டு நீங்கும் போது எந்தினைவு இருக்குன்னா நல்ல நினைவு இருக்கணும் அதுக்காகத்தான் சாகும் போது சங்கரா சங்கராங்கராங்கும் போது எந்த உணர்வோடு அந்த உணர்வோடு அடுத்த பிறவி வரும் பரிமையர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் உடத்தில் அழிவு தொழில் உயிர் உடம்பு நின்றும் நீங்கும் யாதொன்று பாதிக்கப்பட்டது அந்த உடம்புல என்ன கடைசியில வீட்டுல இருக்கா தாத்தா வைச்ச தாத்தாடா கண்ண சொருக்கு ஊத்துரா ஊத்துராங்க ஊத்தரும் அது வழி ஏன்னா இவருக்கிறே இருக்காது இவரப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறக்க போடீங்களா அந்த அந்த பையன் இருக்கவங்க நம்மள தூக்கிட்டு அப்படி சொல்லலன்னு கேட்டா சொல்லலன்னு கேட்டா எதை நினைக்கோ அது மாதிரி அடுத்த நினைக்கிறதுலாம் போவல நம்ம நெய்வேலில் கூட திருவண்ணாமலை மாவந்தோறும் போலாம் எல்லா தலையாட்டும் போய் திருத்தம் பண்ணலாம் வெயிலாயத்துக்கெல்லாம் போகலாம் என்னமோ நம்ம நெய்வேலில் பிறக்கலன்னு இறந்தாருன்னா அடுத்த பிறவியில அருமையான நல்ல இது பெற்று நல்ல திருக்கோயில் வழிபாடு செய்யும்படியான பிறகு கிடைக்கும் இறக்கும்போது என்னமோ எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அவளையும் விட்டுட்டு தான் போறேன் அவளை வந்து பேர பிள்ளைகளோ மற்றவங்களோ நல்லா வைப்பானோ பைக்காமதான் அடம் பண்ணுவானோ போனாருனா இருந்து நீங்க யாதொன்று பாவிக்கப்பட்டது அந்த உயிரால எது நினைக்கப்பட்டதோ அகுது அதுவாய் தோன்றும் என்பது எல்லா ஆகமங்களுக்கும் துணி பாதனை யாரு எழுதுனா சிங்க அழுதுனா இந்த ஒரு இடத்துக்கு அவனுக்கு வந்து இருக்கிற இருக்குறதுக்கு ஒரு இடத்துல அருமையான உயிர் உடம்பின் நீங்காலத்து யார் ஒன்று பாவிக்கப்பட்டது எந்த எந்த நினைவோடு அந்த உயிர் இறந்ததோ அந்த பெருவி அடுத்த பிரிவு எடுக்கும் அதனால இந்த யானை என்ன பண்ணிச்சு கேட்டீங்கன்னா இப்ப இதுக்கு என்ன நினைப்பு இந்த செலுந்தியல போட்ட நூலை போய் எச்சியில வச்சு கட்டி அடிச்சோம் நினைச்சு இந்த செலுந்திக்கு என்னன்னு கேட்டா இந்த திருமேனிய வந்து இந்த பாலா போன யானை அழிச்சு இன்னுமே நாமளும் போறோம் என்னைக்கு இந்த திருமேனிக்கு யாரு கட்டுவாங்களோ பெருமான் திருமேனி அது வயல படுமே என்று இறந்தது அதனால் அடுத்த பிரிவில கோச்சங்க சோழனா இருந்து எந்தோல் ஈசருக்கு எழில் மாடம் எழுபது செய்தான் எழுபது கோயில் கட்டணம் இதெல்லாம் நீங்க திருக்குறள் துணையோடு ஆராய்ந்தா தான் சரியா வரும் இல்ல போன பெரிய இப்ப வருமா இப்ப வருமான மக்கு பயல உனக்கு எனக்கு வராது அதான் தெரிஞ்சு நல்லவன் நல்ல ஞானியர்களுக்கு வரும் இங்க அதுதான் ஒருமையில் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பிடித்து இதெல்லாம் பாருங்க அதனால் இந்த சிலந்திக்கு அந்த மாதிரி நினைவோடு இனிமே இந்த பெருமான் வெயில் படுவாரே என்று நினைத்ததுனால அடுத்த பெருவீரை அரசனாக்கி எழுபது கோயில் கட்டும்படியான திருப்பணிங்களா அந்த மாதிரி கட்டிய கோயில் தான் திருவாணி காவல் கோயில் என்று சொல்லுறோம் எனவே நீங்க இது மாறி போடும் சரி இந்த இதெல்லாம் ஒரே ஒரு இது கேட்ட அம்மா கதையா சொல்லிடுறேன் கேட்டீங்க கரு உற்சால் கரு உற்ற போது இந்த பையன் உள்ள இருக்கிறது தெரியாது யாருமே தெரியாது யாரோ ஒரு ஜோசியம் என்ன பண்ணா மணி என்ன இப்ப மணி என்ன இந்த மாற்றி துடிக்கிதாண்ட அம்மா இன்னும் ஒரு மணி நேரம் அஞ்சரைக்கு என்ன குற்றம் செய்தது என்ன குற்றம் செய்தது எனக்கு விளங்கவில்லை என்று நான் சொல்லி இருக்கிறேன் யார்ட சன்னிதானத்துக்கு சனிதான அதெல்லாம் கிடையாது நூல் அப்படியான திருநிலக்கர் இது என்ன விளங்கி நான் நூல் எழுதிட்டேன் எனக்கு விளங்கவில்லை சத்தியம் எனக்கு விளங்கல தான் யாராவது விளங்க சொல்லுங்க சிலந்தி செய்த குற்றமாயும் கண்ண பிரசிதும் தெருநிலக்கர் தவறு ஆனா அது ரெண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெருமானை ஆசீர்வாதம் முத்தி கொடுத்துருக்காரு அது போல இதுவும் கொடுத்திருக்காரு அதனால என்னது அல்ல இல்ல என்னது அல்ல என்ன தான் சொந்த வீட்டு அழிச்சிருந்தா சரி பெருமான் வீடு சிவ சிதை இதெல்லாம் தனக்காக செய்தது என்றது பெருமானுக்காக செய்தது எனக்கு வழங்குல அவ்வளவுதான் அப்படியான சுந்தர தப்பு சொல்றத அது தப்பு அகத்தியர் தேவாரத்திற்கு ஒண்ணும் அந்த அகத்திய வியாபாரத்தில இந்த பதியமும் தொகுக்கப்பட்டிருக்கு அதனால இதுக்கு உரையெழுதும் போது உரை எழுதிட்டு இப்பகுதிக்கு அடியனுக்கு எனக்கு விளக்கம் தெரியவில்லை சிவ சிவ போங்க அதனால இது கோச்சங்கட்சியோட அடுத்த படிச்சுட்டோம் தென்னீலங்கண்டை ஆழ்ப்பாண்ட சொல்லுங்க